அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைவா இருக்கணும்னு சொன்னால் நாம் எப்பவும் மனதில் ஒரு நிறைவோடு வாழணும்னா அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நிறையுடைமைனா என்ன எதை கடைப்பிடிக்கணுமோ அதை கடைப்பிடிக்கணும் எதை நீக்கணுமோ அதை நீக்கணும் அப்படி வாழ்கிற வாழ்க்கை காப்பனை காத்து கடிவனை கடிந்து ஒழுகும் ஒழுக்கம் குண நிறைவு அந்த குணங்களில் நிறைவா இருக்கிறது நம்ம இடத்துல ஒரு நிறைவு அப்படிங்கிறது உடைமை உடைமைன்னா நம்ம இருக்கணும் அன்பு உடைமை அடக்கம் உடைமை பார்த்த மாதிரி நிறை உடைமை ஒரு நிறைவான வாழ்க்கை என்பது நம்ம இடத்துல எப்போவுமே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனா ஒரு மகிழ்ச்சி அமைதி ஆனந்தம் எப்போ நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா நீங்காமை வேண்டின் விரும்புவோமே ஆனால் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஆகவே அதுக்கு என்ன பண்ணணும்னா பிறர் செய்த தீமையை நினைக்காமையும் அதுக்கு திருப்பி தீமை செய்யாம இருக்கிறது தான் அந்த நிறைவுடைமை நீங்காமல் இருக்கிறதுக்கான உபாயம் வழி பொறுமைங்கிற குணம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் நிறைவுடைமைங்கிறது இருக்கும் பொறுமை இல்லாதவனுக்கு நிறைவுடைமை இருக்காது அப்படிங்கிறது இந்த குரலனுடைய கருத்து இதுவரைக்கும் நாம் பார்த்த நான்கு குரட்பாக்களுடைய பொருள் விஷயம் நான்கு குரட்பாக்கள் மூலமாக வள்ளுவர் என்ன உபதேசம் ஒருவனுடைய நற்பண்புகளின் நிறைவானது நீங்காமை அவனிடத்திலிருந்து நீங்காமல் இருக்க வேண்டின் விரும்புவானே ஆனால் பொறையுடைமை அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையாகிய பண்பை போற்றி அதை தெய்வீக குணமாகக் கருதி மன அமைதிக்கும் மன ஒருமுகப்பாட்டுக்கும் மெய்ப்பொருளை உணர்வதற்கும் அது சிறந்த நன்மையை கொடுக்கும் என்று கருதி ஒழுகப்படும் விடாமல் கடைப்பிடிக்க வேண்டும் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லுகிறார் எவன் ஒருவன் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் ஆகியவற்றினுடைய இயல்பு எம்ஹினம் எதையந்தே தேருஷம் புருஷ ரிஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருத்தவாய இது ஆன்மீக வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த முக்கியமான குணம் திதிஷான் பேர் எவன் ஒருவன் இந்த குளிர் வெப்பம் இன்ப துன்பம் அதாவது வாழ்க்கையினுடைய இருமைகள் எல்லாம் துன்பங்கள் வரும்போது பொறுத்துக்கிறானோ சமதுக்க சுகம் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமான மனநிலையோடு யார் இருக்கானோ அவனே மோட்சத்துக்கு தகுதியுடையவன்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லி இருக்கார் அர்ஜுனா பொறிகள் புலன்களோட பொருந்துறதுனால குளிர் வெப்பம் அதனால இன்பத் துன்பங்கள்லாம் தோன்றுகின்றது அதை நாம் பொறுத்துக்கத்தான் வேணும் அப்படிங்கிறார் ஆகவே இயற்கையினுடைய சீற்றங்களை பொறுத்து கொள்ளுகின்றவனுக்கு மோட்சத்தை பெறுவதற்கு தகுதி வருகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்திலலாம் துறவிகள்லாம் வீட்டை விட்டு கிளம்புற போது அங்கே சௌகரியங்கள்லாம் இருக்காது அந்த சூழ்நிலைகளை பொறுத்து கொண்டு ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்வார்கள் சூழ்நிலைகளை எல்லாம் பொறுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதற்கு இருக்கிறது ஆகவே பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அவ்வளவுதான் விஷயம் யக்ஷ பிரச்சனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் யக்ஷன் தர்மராஜா கிட்ட சிறந்த பொறுமை என்று எது சொல்லப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார் யக்ஷன் தர்மராஜா பதில் சொல்றார் வாழ்வில் வரக்கூடிய சுகம் துக்கம் உயர்வு தாழ்வு இவைகளில் துக்கத்தையும் தாழ்வையும் பொறுத்துக்கிறது தான் உயர்வுக்கும் சுகத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை அப்படின்னு பதில் சொல்கிறார் ஆகவே இந்த கருத்துக்களையெல்லாம் நாம் மனசில் வாங்கி பொறுமையை நன்றாக வளர்ப்பதற்கு இறைவனுடைய திருவருளை சார்ந்திருப்போம் திருவள்ளுவருடைய திருவருளை